நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் இந்த திருத்தொண்டுக்கு பழுது வந்ததே அண்ணலே நீர் எங்கும் நிறைந்தவர் என்பது உண்மையானால் எல்லாம் ஆனவர் என்பது உண்மையானால் இந்த நில வெடிப்பிலும் நீர் இருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவர் என்பது உண்மையானால் இங்கேயே இதனை இவைகளை இந்த கமருக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியையும் அரிசி அமுதையும் செங்கீரையும் மாவிடுவையும் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போல சிவசேத்திரத்திலே எனக்கு செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒளியினை கேட்கச் செய்வாயாக தயவு செய்து அமுது செய்த எழுளும் ஐனே இல்லையேல் இந்த திருத்தொண்டின் நியதி பிழைத்தவனாயேன் பிழை செய்துவிட்டேன் என்று என்னை கருதி நானே என்னை ஊய்விப்பேன் நானே என்னை மாய்த்து என்று தன் நெல்லறுக்கச் செல்லக்கூடிய அந்த கதிர் அருவாளை எடுத்துக்கொண்டு நாடோறும் இறைவருக்கு அமுது செய்விக்கும் போது குறிப்பாக விடேல் என்ற சத்தத்தை கேட்பதற்காக அவர் காது கொடுத்து அமைதியாக இருந்து பார்த்தார் எந்தவித சலனமும் அங்கு ஏற்படவில்லை ஆகவே சிவபெருமானே என்னுடைய இந்த அமுது செய்விக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இனி இந்த உலகத்தில் நான் இருக்க தகுதியற்றவன் என்று செருகியிருந்த அருவாளை எடுத்து பிறப்பை போல கழுத்தினை ஊட்டிய அறிந்து கொண்டு நின்றார் குற்றமற்ற சிந்தையுடைய அன்பர் இவ்வண்ணம் கழுத்தை அறியும் பொழுது கமரில் இருந்து அதாவது நில வெடிப்பில் இருந்து அம்பளத்தாடும் ஐயருடைய இடது திருக்கரம் எழுந்து தாயனாருடைய கையை பற்றி தடுத்தது அதே சமயம் மாவடுவை கடிக்கும் ஒளியாக வழக்கம்போல் கேத்திரத்தில் கேட்கக்கூடிய ஒளி விட்டேல் என்ற சத்தம் ஓசையாக எழுந்தது இறைவனுடைய திருக்கரம் நாயனாருடைய கரத்தை பற்றிய உடனேயே அறிந்த அதன் புண்ணாகிய வெவ்வினையும் நீங்கின அவற்றை உணர்ந்த நாயனார் அச்சமும் அன்பும் கொண்டு ஐயன் தந்த அருட்பெறும் கருணையை எண்ணி எண்ணி அதிசயத்து இரு கிரங்களை கூப்பி மண்மிசை வீழ்ந்து துதி அதோடு மனைவியும் சேர்ந்து கைகூப்பி கண்ணீர் மல்க கணவனாரினுடைய கழுத்தில் இருந்த காயம் மறைந்ததையும் அவர்கள் பாவங்கள் நீங்கி உடல் பொழிவு பெற்றதையும் அறிந்து கைகூப்பி தொழுது கண்ணீர் மல்கி அரற்றினார்கள் தேவதேவா என்னுடைய திருக்கருணையின் திறன்தான் என்ன என்னுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி ஊனை உயிரையும் புத்துணர்ச்சி செய்திருக்கின்றாயே வேத ஆகமங்களுக்கும் எட்டாத விமலா மண்முதலே நாதம் ஈராக உள்ள முப்பத்தாறு தத்துவங்களையுடைய தேவரீர் நீங்கள் மண் வந்து இந்த அடியேனுக்காக இங்கு சிந்திய நெல்களையும் மாவடுவையும் ஏற்றுக்கொண்டு என்னே அருள் செய்திருக்கின்றீர்கள் உன்னுடைய அருள் என்ன புரிந்தனையோ பார்வதி பரஞ்சோதியே பால் வெந்நீரணிந்த பவளமலையே உன் திருவுளம் போற்றி உன் திருப்பாதங்கள் போற்றி என்று உள்ளம் வெள் சடையவனை துதி செய்து கண்ணீர் மழ்கி நின்றார் உடனே இறைவன் இடை இடவர் மேல் தோன்றி எமய வள்ளியோடு காட்சி கொடுத்து அன்பனே நீ புரிந்த இந்த செய்கை நன்று நின் கற்பின் மிக்க மனைவியும் என்றும் சிவலோகத்தில் நம்மை விட்டு நீங்காது வாழ்வீர்கள் என்று அருளி நாயனாரும் அவருடைய மனைவியாரும் தம்முடன் தொடர்ந்து வர விடைமிசை யூர்ந்து எழுந்தருளி செய்தார்கள் ஊட்டியை அறுத்த காரணத்தினால் அறிவாட்ட நாயனார் என்ற திருப்பெயரை அவர் அற்புதமான பெருவாழ்வு எய்தி பெருவாழ்வு பெற்றார்கள் என்பது இந்த நாயனாரினுடைய வரலாற்றில் நாம் அறிகின்றோம் மெய்யன்பர்களே இந்த கிராமம் தனையன் தாயனார் வாழ்ந்த இந்த அற்புத கிராமம் இப்பொழுது திருவாரூர் அருகே உள்ள திருத்திரைப்பூண்டிக்கு வடக்கே இரண்டு கல் தொலைவில் திருத்தண்டலை நாதர் என்னும் திருக்கோவிலுக்கு அருகில் கால் கிலோமீட்டர் தொலைவில் கனமங்கல திடல் என்னும் இந்த திடலில் இருக்கின்றது அதாவது இன்றும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த ஊட்டி தண்டலை எனவும் இதற்கு பெயர் பெற்று தாயனார் வழிபட்ட அந்த லிங்கத்தையும் நீங்கள் தரிசிக்கலாம் இந்த அற்புதமான ஒரு கதையை சிந்தித்த நீங்கள் இறைவனுக்கு இடையராது செய்யும் சேவைக்கு என்றென்றும் அருள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த சிவபுராணத்தை இத்துடன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்